அல்லாஹம் அலா இப்ராஹிம் அல்லா முகமதின் பத்ருவுக்கும் உகதுக்கும் ஏற்பட்ட நிகழ்வுகளை குறித்து கடந்த வாரத்தில் பார்த்தோம் இன்னைக்கு இன்ஷா அல்லா அதனுடைய தொடர்ச்சியையும் அதேபோல உகதுடைய களத்தில் ஏற்பட்ட அந்த ஆரம்ப நிகழ்வுகளையும் பார்த்திருக்கோம் முதலாவதாக பத்ருக்கும் இந்த உகதுக்கும் இடையில நடந்த சில கஸ்வா மற்றும் ஷராயா அதை வந்து நம்ம சுருக்கமாக பாத்துருவோம் முதலாவதாக கஸ்வத் மா கதர் இந்த போர் இருக்குவே நம் முன்னாடியே பாத்திருக்கோம் கஸ்வாங்கிறது நபிசுல்லா அலுமம் அந்த படையில இருப்பாங்க அவர்கள் அமீராக இருப்பாங்க அதெல்லாமே கஸ்வா என்று அழைக்கப்படும் ஷராயா அப்படிங்கறது எல்லாமே நபிஸ்ல்லாஸ்லாம் அல்லாது சஹாபாக்களை அமீராக போட்டு அனுப்பக்கூடிய போர் சரிங்களா அப்ப இது வந்து கஸ்வா மா கதர் இது ரசுல்லா சுல்லாஹ்லம் தலைமை தாங்கி சென்ற ஒரு போர் இந்த போரானது பத்ரு முடிஞ்சு ஏழாவது நாளே நடந்த ஒரு போர் அப்பதான் சஹாபாக்கள் வந்து ஒரு ஏழாவது நாளில் சஹாபாக்கள் வெள்ளிக்கிழமை செல்லக்கூடிய ஒரு போர் இதோடைய பேக்ரவுண்ட் என்னன்னு சொன்னா பனு சுலை அப்படிங்கிற ஒரு கோத்திரம் இவர்கள் வந்து என்ன பண்றாங்க சொன்னா மதினாவை தாக்க வராங்க அப்படிங்கிற தகவல் நபிசுல்ல கிடைச்சிச்சு அந்த தகவல் கிடைச்ச உடனேயே அவங்க தாக்குறதுக்கு முன்னாடியே நம்ம போய் சர்பரைஸா அட்டாக் பண்ணணும் அப்படிங்கறதாக நபிசுல்ல முடிவு பண்ணி அவர்களை போய் தாக்கினாங்க நபிசுல்லுடைய வழிமுறை என்னன்னு சொன்னா ஒரு கோ ஒரு கூட்டத்தாரோ ஒரு கோத்திரத்தாரோ ஒரு ஊர் நபர்களோ மதினாவை தாக்குவதற்கு அல்லது நம்மை தாக்குவதற்கு வர போறாங்க அப்படின்னு தெரிஞ்சா அவர்கள் வருவதற்கு முன்னதாகவே சர்பிரைஸா அவங்கள போய் தாக்குறது நபிசுல்லாவது வழிமுறை அப்ப நபிசுல்லாவசம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா இந்த பனுசுளையும் கோத்திரத்தார்கள் அவர்கள் ரெடியாகி வர்றதுக்குள்ள நபிசுல்லாவது படையை ரெடி பண்ணி அங்க போயிடுறாங்க அவர்களுக்கு வந்து அவர்கள் போருக்கு தயார் இல்லாத நிலைமையில் இருக்கும்போது மதினாவிலிருந்து படை சென்ற உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அவங்க ஓடிடுறாங்க அவர்களுடைய பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு அப்ப அந்த போரில் ஏறத்தாழ ஐநூறு ஒட்டகங்கள் கிடைத்தது படையில் சென்ற ஒவ்வொருவருக்கும் இரண்டு ஒட்டகங்கள் கிடைக்கும் அளவுக்கு நல்ல ஒரு கனிமத்தை பெற்று தந்த ஒரு கஸ்வா இது அடுத்ததாக கஸ்வத் அசுவைக் அப்படிங்கிற ஒரு கஸ்வா இதுல பார்த்தோம் சொன்னா அபுசுஃபியான் என்ன பண்றாருன்னு சொன்னா பத்ரில் ஏற்பட்ட கலங்கம் அது மிக மிக கொடுமையான கலங்கமாக இருந்தது குறைசிகளுக்கு அப்படிங்கறத நம்ம முன்னாடியே பார்த்தோம் அப்ப இந்த களங்கத்தை வந்து நம்ம களையணும் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து திரும்ப முஸ்லீம்களை தாக்கணும் முஸ்லீம்கள் மீது தாக்குதல் தொடுத்து அப்பதான் நம்மளுடைய இந்த கலங்கம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு தாக்குதல் நடத்துறதுக்காக பிளான் போடுறதுக்காக பனுநளிர் நம்ம யூத கோத்திரத்துல ஒரு கோத்தரம் பனுநளிர் கோத்திர அந்த கோத்திர தலைவர் சலாம் பின் முஸ்கம் இவனுடைய வீட்டுல போய் அபுசுஃபியான் தங்கி முழுக்க பிளான் போடுறாரு ஏன்னா மதினாவுடைய அனைத்து விஷயங்களுமே இந்த யூதர்களுக்கு தான் தெரியும் ஏன்னா அவர்கள் மதினாலே இருக்கக்கூடியவர்கள் அப்ப என்ன சொன்னா பிளான் போட்டு எப்படி போய் தாக்கலாம் அப்படின்னு பிளான் எல்லாம் இவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து போட்டு மதினாவுக்கு வெளிப்புறத்துல அந்த வழியா படையை அனுப்பி என்ன பண்றாங்கன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய இரண்டு முஸ்லீம்களை கொண்டுறாங்க கொண்டுட்டு அங்க இருக்க சுற்றி இருக்கக்கூடிய சில பொருட்களை சூறையாடிட்டு இந்த படை இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த தகவல் நபிசுலாவசத்துக்கு தெரிந்த உடனே நபிசுலாவாசம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா முஸ்லீம்களை திரட்டிக்கொண்டு அந்த படையில வந்து இருநூறு பேர் இருந்தாங்க குறைசிகள் முஸ்லீம்களுடைய படையிலேயும் இருநூறு பேர் இருந்தாங்க இந்த படை வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே குறைசிகள் வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அவர்கள் எந்த அளவுன்னு சொன்னா அவர்களுடைய பொருட்களை அவர்களுடைய உணவுகளை கூட இந்த சுவைக் அப்படிங்கறதுக்கு அர்த்தம் என்னன்னு இது ஒரு வகையான உணவு கெட்டுப்போகாத ஒரு உணவு நம்மள்ட்ட எப்படி கெட்டுப்போகாம சில பிரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு இல்ல காய வச்சு எப்படி கெட்டு போகாம உணவுகள் தயாரித்துட்டு போவோம் பல நாள் கெடாம இருக்கிறதுக்காக அது மாதிரி போருக்குன்னே பிரத்தியோகமாக கெட்டுப்போக கூடாது அப்படின்னு உருவாக்கக்கூடிய ஒரு உணவு இந்த சுவைக் அப்படிங்கிற உணவு அந்த உணவுடைய பெயர் தான் இந்த போருக்கு பெயராகவே வந்திருக்கு காரணம் என்னன்னு சொன்னா உணவுடைய அந்த பொருட்களை தூக்கிட்டு போனா நம்மளால வேகமா ஓட முடியாது அப்படிங்கறதுனால சாப்பாடு கூட எனக்கு தேவையில்லை ஆளு பொழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு உணவை கூட அவர்கள் வந்து கீழே போட்டுட்டு ஓடி போனாங்க அடுத்ததாக கஸ்மத் துமைர் அப்படிங்கிற ஒரு போர் இதுல வந்து நானூத்தி ஐம்பது கலந்து கொண்டாங்க இது நஜதுல நஜதுல வந்து நடந்த ஒரு போர் இது என்னன்னு சொன்னா இதுவும் இந்த ஒரு கோத்திரத்தார்கள் வந்து நம்மை தாக்க வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நபிசுல்லா என்ன பண்றாங்க சொன்னா முன்கூட்டியே அவர்களை போய் தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நபிசுல்லாம் கிளம்பி போறாங்க அப்ப கிளம்பி போற வழியில அதே கோத்திரத்தை சார்ந்த ஜப்பார் பின் தாலபா அப்படிங்கிற ஒரு நபரை சந்திக்கிறாங்க அவர்களுக்கு தாவா செய்யறாங்க அந்த நபரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு அப்ப போர் படை சென்று கொண்டே இருக்குது சென்று கொண்டு இருக்கும்போது கடுமையான மழை பெய்து மழை பெய்யும் போது அனைவருடைய ஆடையும் வந்து நினைஞ்சு போயிருதுலம் ஆடையும் நினைந்து போயிருந்ததுல ஒரு மரத்து அடியில் காயப்போட்டு இருக்கும் போது தூர் அப்படிங்கிற ஒரு நபர் இவர்தான் அந்த கோத்தரத்துடைய தலைவர் யாரு எந்த கோத்திரம் தாக்க வந்ததோ தாக்க வந்ததுன்னு தகவல் தெரிஞ்சு நபிசுல்லம் அந்த கோத்திரத்தை நஜிறுக்கு தாக்க சென்றார்களோ அந்த கோத்திர தலைவர் இவன் தான் அப்ப இவரு என்ன பண்றாரு நபர் என்ன பண்றாருனா நபிசிலம் தங்கி இருக்கிற இடத்தை பார்த்து மரத்துக்கு கீழே வந்து என்ன பண்றாருனா நபிசுலாசனம் மேல அமர்ந்து வாழை எடுத்துக்கிட்டு அவருடைய வாளும் தொங்க வச்சிருந்துச்சு நபிசுலாவாசனுடைய வாழும் மரத்தில் தொங்க விடப்பட்டிருந்தது அதை எடுத்துக்கிட்டு நபிசிலாவஸ்தாரி கழுத்துல வாழ வச்சுட்டு இப்ப உன்ன யாரு காப்பாத்துவா நீ சொல்லு அப்படிங்கிறார் உடனே நபிசுல்ல அச்சப்படாமலும் அதுதான் நபிசுல்ல ஈமான் வீரம் பின்னாடி போய் உழுந்தான் உழுந்து உடனே அந்த நபர் வந்து பின்னாடி போய் உழுந்தாரு உளுந்த உடனே நபிசுல்லாதம் அதே வாழையை எடுத்து அந்த வாழையை எடுத்து திரும்ப அவருடைய கழுத்துல வைக்கிறாங்க நபிசுல்ல வச்சு இப்ப உன்ன காப்பாற்றக்கூடியவர் யாரு அப்படின்னு நபிசுல்லம் கேட்கிறாங்க இப்ப உடனே அவர் வந்து என்ன உயிரோட ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிறார் கெஞ்சி நபிசுல்லம் அதன் பிறகு அவரை விடுதலை அளித்து அவருக்கு தாவாவும் அழித்து அவர் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு மேல திரும்ப என்ன பண்றாருன்னு சொன்னா அவர்களுடைய கோத்திரத்தால் அந்த மக்களிடத்திலும் சென்று இந்த மாதிரி நான் போனேன் கத்தி வச்சேன் இது எல்லாத்தையும் விளக்கி கொண்டிருக்கும் போது அல்ல அப்படின்னு சொல்லும் போது அதாவது நபிசுல்லாஸ்லம் கழுத்தில் கத்திய வைக்கும் போது என்ன பின்னாடி இருந்து ஒரு ஒரு நபர் எனக்கு முன்னாடி தோன்றி அதாவது நபிசுல்லாஸ்லத்துக்கும் எனக்கும் நடுவில் ஒரு நபர் தோன்றி என்னை தள்ளி விட்டாங்க அது ஜிபு இலவசம் அது வானவர் ஜிபுருஸ்லம் அப்படின்னு அவரே சொல்லி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி யாரு கொலை செய்வதற்காக வந்தாங்களோ அதே நபர் அவருடைய கோத்திரத்திற்கு மக்களை இத்தின் பக்கம் அழைத்து பல மக்களும் இஸ்லாத்திற்கு வந்த வரலாற்றை நம்ம பார்க்க முடியும் இது போன்று பல ஷராயாக்கள் நடந்து கொண்டிருந்தது அடுத்ததா கஸ்வத் மேலும் சில ஷராயாக்களும் நடந்தது அந்த அவர்களுடைய தலைமையில மேலும் 100 முஸ்லிம்கள் அவருடைய தலைமையில் ஏறத்தாழ நூறு முஸ்லிம்கள் வந்து கிரதா அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி போறாங்க குறைசிகள் வந்து குளிர்காலத்திலும் கோடை காலத்தையும் அவர்கள் வந்து பயணித்து வியாபாரம் செய்வாங்க வழிதான் தடைபட்டு மதினாவை தாண்டிதான் போகணும் போயிட்டு வரும்போதெல்லாம் அந்த வியாபார குழுக்களை தாக்கி முஸ்லிம்கள் வந்து கனிமத்தை பெற்றுக்கொள்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்ப வேற வழி மாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நஜது வழியா போறாங்க இது பயங்கர நேரடியாக போக வேண்டியத எப்படியாவது பழப்பு நடத்திய நஜீது வழியாக குறைசிகளும் அவர்களுடைய அனுப்பி வைக்கிறாங்க வழிமறித்து தாக்கி கனிமத்தை பெற்று பெற்றுவாங்க அப்படின்னு சொல்லி இப்ப இவர்கள் போறாங்க போயிட்டு அங்கு அந்த நஜீது வழி போயிட்டு இருக்கக்கூடிய இடத்துல கிரதா அப்படிங்கிற இடத்துல படை அதாவது அவர்களுடைய வியாபார கூட்டத்தை தாக்கி அவர்களுடைய கனிமத்தையும் பெற்றுக் கொண்டு வந்து இந்த ஷராயா இருக்கு இது ஒரு வெற்றி முகம் வாய்ந்த ஒரு ஷராயா கஸ்வா மற்றும் ஷராயாக்கள்னால சின்ன சின்ன கஸ்வா ஷராயாக்கள்னால என்ன பழங்கள் அப்படின்னு பார்த்தோம் சொன்னா முதலாவது வந்து பயிற்சி இது மிகப்பெரிய ஒரு பயிற்சி எப்படி வந்து மற்றதெல்லாம் அமல்களோ தொழுகை எப்படி அமலோ ஹஜ்ஜ் எப்படி ஒரு அமலோ ஜக்காத் எப்படி ஒரு அமலோ அதுபோல ஜிஹாதும் ஒரு அமல் அதற்கும் பயிற்சி தேவை எப்ப ஜீகாது பரலாக்கப்படுதோ அப்ப பயிற்சியும் இது வந்து பயிற்சிக்காகவும் இது மிகப்பெரிய ஒரு பயிற்சியாகவும் பயன்படுத்தது கஸ்வாக்களும் அப்படிங்கறதாக நபியோட நேரம் அவங்களால செலவிட முடிஞ்சது ஒவ்வொரு போரும் வந்து சும்மா இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு அரை மணி நேரம் டிராவல் ஒரு மணி நேரம் டிராவல் கிடையாது ஒரு பல மைல் கணக்கில் போகணும் அதுல வந்து பல நாட்கள் மாதக்கணக்குகள் கூட பயணம் இருக்கும் அப்ப அந்த பயணத்தில் உணவு பழக்கம் அவர்களுடைய இது போன்ற பயணத்தில் முடிஞ்சது அதற்கு அதிகமாக ஒரு வலுவாக இருந்தது ஜமாத்து கட்டமைப்புக்கு உதாரணமாக பயணங்கள் இருக்க பிரபலமான அதிஸ் தான் ஒருவருடைய குணநலன்கள் அல்லது அவரோடு தங்கி இருந்தா அவர்களுடைய குணநலன்கள் கட்டமைக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பயணக்குரிய காரணியாக இந்த சிறிய சிறிய இந்த கசுவாக்களும் இருந்தது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த உம்மத்திற்கு இது தனிநபர் சார்ந்த ஒரு சமுதாயம் கிடையாது இஸ்லாமிற்கு இது தனிநபர் நான் பாட்டு நாம்பாட்டு ஹஜ்ஜி இது தனிப்பட்ட முறையே கிடையாது தொழுகையும் ஜமாத்தாக தொழிலும் ஹஜ்ஜும் ஜமாத்தாகத்தான் நடைபெறணும் ஆக அனைத்துமே ஜமாத் இது ஒரு கூட்டமைப்பு கூட்டமைப்புக்கு இது மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தது அப்படிங்கறத நாம வந்து பார்க்க முடியுது இது போன்ற பல நலன்களை வந்து உள்ளடக்கி இருந்தது இந்த ஷராயாக்களும் கசுவாக்களும் அடுத்ததாக நாம உகது யுத்தத்திற்கு நடந்த அந்த வரலாற்று சம்பவங்களை பார்ப்போம் இந்த உக்தே இந்த உகதியுத்திற்கு நான்கு காரணங்கள் இருந்து நடைபெறுவதற்கு முதலாவதாக மார்க்க சம்பந்தமான காரணம் இரண்டாவது அரசியல் சார்ந்த காரணம் மூணாவது பொருளாதாரம் சார்ந்த காரணம் நான்காவது சமூகம் சார்ந்த காரணம் இதுல ஒவ்வொரு காரணங்களாக நம்ம பாத்துருவோம் முதலாவது மார்க்கம் சார்ந்த காரணம் அல்லா தலா தன்னோட திருமலை குழா எட்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது சொல்லிக் காட்டுறான் இந்த சத்தியத்தை மறுத்தவர்கள் இருக்கிறாங்களே யாரு இந்த குறைசிகள் இவங்க வந்து அல்லாவுடைய வழியில வந்து மக்களை செல்லவிடாமல் தடுப்பதற்காக தங்களுடைய செலவழிக்கிறாங்க செலவழித்து கொண்டே இருப்பாங்க ஆனா இறுதியில் அவர்களுக்கு வருந்துவதற்கு காரணமாக அமைந்துவிடும் அவங்க என்னதான் செலவு பண்ணாலும் எவ்வளவு செலவு பண்ண பிறகும் அதுவே அவங்களுக்கு வருத்தத்திற்குரியதாக ஆகிவிடும் அப்படின்னு அல்லாத்தலா சொல்றான் அப்ப அவர்கள் வந்து மார்க்கத்தை தடுத்தாங்க முழுக்க முழுக்க முழுக்க ஒருவர் புதியதாக இஸ்லாத்திற்கு வருவத அல்லது இஸ்லாத்திற்கு வந்தவர் இஸ்லாத்தை வந்து பின்பற்றுவதற்கும் அவர்கள் தடுத்துக் கொண்டிருந்தாங்க இமாம் தபடி ராமத்துல சொல்லி காட்டுறாங்க குறைசுகள் அவர்களுடைய அனைத்து சொத்துக்களையும் முஸ்லீம்கள் வந்து ஒருவர் முஸ்லீமாக ஆகிவிடக் கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப அந்த விஷயத்துல வந்து அவர்கள் உறுதியாக இருந்து தங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க மேலும் இமாம் சவுகானி ராமத்துல சொல்லி காட்டுறாங்க ஒருவர் வந்து புதுசாக முஸ்லீமாகவும் ஆகக்கூடாது அங்க இருக்கிற நபியை நம்ம சும்மா விட்டு வைக்கக்கூடாது அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும் இடையூறு கொடுக்கணும் சொல்லி தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் ஒருத்தர் முஸ்லீம் ஆயிரக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒருத்தர் முஸ்லீம் ஆயிட்டான் சின்ன சின்ன விஷயத்தான் போடுறானே எப்பேற்பட்ட பிரபலம் இன்னைக்கு ஒரு பிரபலம் இஸ்லாத்தோ செய்தியா போடுவனா நிச்சயமா போட மாட்டான் அப்பியன் டாலர்ஸ் செலவு பண்ண பல்வேறு கோடிகளில் பல்வேறு மக்களை பயன்படுத்தி கோடான கோடி மக்களையும் அதே போல செலவு பண்ணி இஸ்லாத்துக்கு மக்கள் வந்துடக்கூடாது இஸ்லாத்துக்கு வந்தவன இஸ்லாத்துக்கு இருக்கக்கூடியவன நிம்மதியாக வாழக்கூடாதுன்னு சொல்லி அன்று குறைசிகள் செய்ததை இன்றும் இது தொடர்ந்து கொண்டுதான் தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது அதே நிலைமை இன்றும் தொடர்ந்து கொண்டு அடுத்ததாக சமூக காரணம் என்னன்னு சொன்னா இந்த குறைசிகளுக்கு இருக்குதே அவர்களுடைய அந்த கண்ணியம் அவர்களுக்கு மொத்தமாக போயிருச்சு அவர்கள் மீது வந்து மிக வலுவான கண்ணியம் இருந்துச்சு அரபு அரபு தேசம் முழுவதுமாக அவர்கள் ஒரு மிகச்சிறந்த சமூகம் அவர்களைப் போல ஒரு சிறந்த சமூகம் கிடையாது அப்படின்னு நம்பிக்கொண்டிருந்தாங்க அப்ப இந்த பத்ரில ஏற்பட்ட களங்கம் வந்து அவர்களுக்கு வந்து இவர்களும் நம்ம போன்றவங்க தான் அப்படின்னு சொல்லி மக்கள் மனதுல ஆழமாக பதிஞ்சிடுச்சு அந்த பழைய கண்ணியத்தை நம்ம திரும்ப எடுக்கணும்னு சொன்னா நம்மளை யாரு தாக்கி வெற்றி கொண்டாங்களோ அவங்களை நம்ம திரும்ப தாக்கி வெற்றி கொண்டா தான் நமக்கு சமூக அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி குறைசிகள் உறுதியாக இருந்தாங்க இதுதான் சமூக காரணம் அடுத்ததாக பொருளாதார காரணம் இந்த லீலாபி குறைஷ் அந்த சூறாவில் அல்லா தலா சொல்லி குறைசிகள் குறைசிகள் வந்து நன்கு பழக்கப்பட்டுட்டாங்க அதாவது குளிர்காலத்திலையும் மற்றும் கோடை காலத்திலையும் அவர்கள் நன்கு பழக்கப்பட்டுட்டாங்க எனவே அவர்கள் வந்து இந்த இல்லத்துடைய அதிபதியை வந்து அடிபணிந்து வணங்கட்டும் அவனா அவர்களை பசியிலிருந்து காப்பாற்றி உண்ணக் கொடுத்தான் மேலும் அச்சத்திலிருந்து அவர்களை மீட்டு அமைதியை வழங்கினான் அப்படின்னு சொல்லி அல்லா தலா நூத்தி ஆறாவது அத்தியாயமான குறைஷ் அப்படிங்கிற சூறால நான்கு வசனங்களை சொல்லி காட்டுறான் முன்னாடியே பார்த்தோம் ஷாமுக்கும் யமனுக்கும் போவாங்க அப்ப அவர்களுக்கு இது பழக்கமாவே ஆயிடுச்சு அல்லாவே இதை ஞாபகம் மூட்டி நீங்க இந்த காபாவுடைய அதிபதியாக அல்லாவே வணங்குங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது அவர்களுக்கு ஒரு ட்ரேட் மார்க்காவே ஆயிடுச்சு இரண்டு இடங்கள் தான் அவங்களுக்கு ட்ரேடா இருந்துச்சு அப்ப இதை தாக்கி நபிசுல்லா வந்து அவர்கள் சிரியாவுக்கு அதாவது ஷாம் போகும்போது அங்கு மதினாவை தாண்டிதான் போகணும் படைகளை தாக்கி தாக்கி வியாபார குழுக்களை தாக்கி நபிசுல்லா அலுவலகம் வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு வந்து வேட வழியாக போயாகணும் அப்படின்னாலும் நஜது வழியாக போனாலும் நஜதுக்கும் பிசுல்ல பயணக்குழு தாக்கி கனிமத்தை பெற்றுக்கு பொருளாதாரத்துக்கு வழியே இல்லாம இன்னொரு பிசினஸ் இருக்குல்ல அங்கவே பார்த்துக்கா ரெண்டு நேரத்திலையும் அப்படி நமக்கு தோணலாம் ஆனா என்னன்னு சொன்னா சிரியால இருந்து வாங்கிட்டு போய் எமன்லையும் எமன்ல இருந்துட்டு வாங்கிட்டு வந்து சிரியாலையும் விற்பாங்க அவங்க மக்காலையும் விற்பாங்க சுத்தி இருக்கக்கூடிய இடத்துலயும் விற்பாங்க அப்ப சிரியாவிலிருந்து பொருள் வாங்கிய நிர்பந்தம் அவங்களுக்கு அதாவது மற்றும் பகுதி தான் ஷாம் ஷாம்ல இருந்து எமனுக்கும் அபிசினியாவுக்கும் கொண்டு போய் விற்பாங்க மக்களை விற்பாங்க ஷாம்ல இருந்து வியாபாரம் பண்ணியே ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் அவர்களுக்கு சஃப்வான் இப்படி உமையா குறைசிகள்ல முக்கிய ஒரு நபர் ஆகிய அவரு கூட சொல்லி காட்டுறாரு நபிசுல்லும் அவர்களுடைய சகோதரர்களும் வந்து நம்மளுடைய வியாபாரத்தை வந்து அவர்கள் மொத்தமா வந்து சீர்குலைச்சிட்டாங்க நம்ம வந்து இதுக்கு என்ன பண்றதுனே தெரியல மிகப்பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு நமக்கு இது என்ன பண்றதுனே தெரியல இப்ப நம்ம முழுக்க முழுக்க தோற்று கொண்டிருக்கிறோம் நம்ம முழுமையான நஷ்டத்துல இருக்கிறோம் மேலும் வந்து அவர்கள் நம்ம கடல் பகுதிக்கு போனாலும் அவர்கள் நம்மளை தாக்கி பிடிக்கிறாங்க நமக்கு வந்து வேற வழியே இல்லை அவர்கள் இடத்துல நம்ம சமாதானமா கூட போயிடலாம் போல அப்படின்னு சொல்லி புலம்புற குறைசிகளை கூட்டி வச்சு புலம்பெலுக்கு அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் சற்கள் ஏற்பட்டுருச்சு நபிசுல்லா நேரடி தாக்குதல் மட்டும் நடத்தல ஒரு சமுதாயத்தின் மீது நேரடி தாக்குதல் மட்டும் நடத்தாம பொருளாதார தாக்குதலும் நடத்தினாங்க அல்லாவுடைய எதிரிகளுக்கு எந்தெந்த வகைகளில் அவர்கள் எப்படி நபிசுல்லா மக்காவில் இருக்கும்போது எந்தெந்த விஷயத்துல வந்து உயிர்களை பறித்தார்கள் அச்சத்தை கொடுத்தாங்க உணவு கொடுக்கல பொருளாதாரத்தை ஏற்படுத்தினாங்களா இல்லையா நபிசுலா அபிதாலிஃப்கான வாயில ஏறத்தாழ ரெண்டு மூணு வருடங்கள் அங்கேயே வச்சு உணவு இல்லாம சாது அபிவக்காசதிய சொல்லி காட்டுறாங்க நாங்க இலை தலைகளை சாப்பிட்டோம் எங்களுடைய மலங்கள் ஆட்டோட புழுக்க போல இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க சொன்ன திரும்பிதில் வரக்கூடிய ஒரு ஹதீஷ் அப்ப என்னென்ன அட்டுரியங்கள் செய்தார்கள் நபிசாசம் அனைத்துக்கும் ரிவெஞ்சு எடுத்தாங்க அதே போன்று பொருளாதார தடை அவங்களுக்கும் பொருளாதாரம் போய் சேராம பண்ணாங்க நபிசுல்ல அப்பொருளாதார தடையும் ஒரு சமூகத்தின் மீது ஒரு எதிரிகள் மீது நேரடி தாக்குதல் மட்டுமல்லாமல் பொருளாதார தாக்குதலையும் நபிசுல அரசு தொடுத்தார்கள் அப்படிங்கிறத இது நாம் பார்க்க முடியும் அடுத்ததாக அரசியல் காரணம் என்னன்னு சொன்னா இந்த குறைசிகள் இருக்கிறாங்களே அவர்கள் மீது கை வைக்கவே பயப்பட்டாங்க ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் அப்ரகா யானைப்படை மிக பெரும் படையை கொண்டு வந்தப்போ கூட காபத்துல்லாவுடைய கண்ணியத்தை அல்லா பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக அதிசயத்தை நிகழ்த்தி காட்டி இந்த அந்த அரபுகளை குறைசி அரபுகளை அல்ல பாதுகாத்தும் அப்ப அவர்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமே அவர்கள் மீது கண்ணியம் பயம் அச்சம் அனைத்துமே இருந்துச்சு இப்ப இவர்களுக்கு அவர்கள் தான் அந்த அந்த அரேபியாலே ஏறத்தழ தலைவர்கள் போல இருந்தாங்க அப்ப அந்த அவர்களை வந்து இழிவான முறையில் அதுவும் முக்கியஸ்தர்கள் எல்லாமே பதில கொல்லப்பட்டாங்க அப்ப இந்த இந்த கலங்கத்தை போக்கணும்னு சொன்னா திரும்ப நம்ம வந்து முகமது நபியையும் அவர்களுடைய தோழர்களையும் தாக்கி நம்ம வெற்றி கொள்ளணும் அப்படிங்கிற அரசியல் காரணமும் இந்த உகதியுத்தத்திற்கு தேவைப்பட்டது குலைசிகளுக்கு அப்ப அபு சுஃபியான் பாருங்க என்ன பண்றாரு நம்ம முன்னாடியே பார்த்தோம் அந்த ஆயிரம் ஒட்டகங்கள் பத்ரில ஒட்டகம் வேணுமா அதாவது கனிமத்து வேணுமா அல்லாவுடைய எதிரிகளை வந்து கொலை செய்யணுமா அவர்களை வெற்றி கொள்ளணுமா அப்படின்னு நல்லா சாய்ஸ் கொடுத்தாங்கிறத பார்த்தோம் இப்ப இந்த ஆயிரம் ஒட்டகங்களையும் அவங்க வந்து பாதுகாப்பாக கூட்டிட்டு போயிட்டாங்க இந்த ஆயிரம் ஒட்டகத்தில் உள்ள அனைத்து பொருட்களின் மூலமாக கிடைத்த லாபத்தையும் இந்த உக யுத்தத்துக்கு தான் பயன்படுத்தினாங்க அப்ப இந்த மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை திரட்டி கொண்டு வந்து இவங்க நபிசுல்லா அவர்களுடைய தோழர்களையும் தாக்குவதற்கு தயாராகிறாங்க அப்ப நபிசுல்லா அலுவலம் அனைத்து இடங்கள்லயுமே ஒற்றர்கள் ஸ்பை வச்சிருந்தாங்க மக்காவில் யாரு ஸ்பைன்னு சொன்னா அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிஃப் ரதிலா நபிசுல்லா சச்சா அவர் தான் வந்து ஒற்றராக இருந்தாங்க ஸ்பையாக இருந்தாங்க இந்த மாதிரி பறையை திரட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே நம்ம அவர்கள் வந்து கடிதம் அனுப்புறாங்க மக்காவிலிருந்து மதினாவிற்கு இந்த கடிதம் வெறும் மூன்றே நாட்கள்ல வந்து சேர்ந்துடுது மிக வேகமாக அந்த கடிதத்தை எப்படியோ கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க மக்கால இருந்து மதினா இன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனா போதும் அன்னை அன்றைய நிலமே அப்படி நடந்து வரணும் இல்லைன்னா குதிரையில் வரணும் இல்லைனா ஒட்டகத்தில் வரணும் அப்ப மூன்றே நாளில் வந்து சேரும் அளவுக்கு கணிதம் அனுப்புறாங்க அது வந்து சேர்ந்துருது என்ன பண்றாங்க அவர்கள் வந்துட்டு இந்த விஷயத்தை முழுதாக கேட்டுட்டு இந்த விஷயத்தை நீங்க யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி உபய் ரதியில் சொல்லி காட்டுறாங்க மேலும் நபிசில என்ன பண்றாங்கன்னு சொன்னா முந்திர் ரதியுல்லானோ இவர்களை அனுப்பி அந்த குறைசிகள் அந்த இடத்துக்கு போய் அவர்களோடைய நீங்க வந்து கலந்துருங்க கலந்து அவர்கள் ஒருவர் மாதிரியே நீங்க தகவல் சேகரிச்சுட்டு வாங்க இது உண்மைதானா அப்படின்னு நபிசுல்லா வந்து வெரிஃபை பண்றாங்க செய்திகள் அடுத்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா அனஸ் ரதியா அனுகோம் மற்றும் முனிஸ் ரதியா அனுகோ இவர்கள் என்ன இவர்களையும் வந்து தகவல் சேகரிக்க அனுப்புறாங்க அப்ப அனைவரிடமிருந்தும் தகவல் வந்துருக்கு அங்க இருந்து படை வரப்போகுது அவர்கள் வந்து ஒரு பெரும் படையை திரட்டிட்டு வரப்போறாங்க இதுல நமக்கு படிப்பு என்னன்னு சொன்னா அங்கிருந்து ஒரு ஆள்கிட்ட இருந்து வந்த தகவலை மட்டும் நபிசுல்லா வந்து ஒரு நம்பாமல் இன்னும் இரண்டு மூன்று நபர்களை அனுப்பி தகவல்களை உறுதிப்படுத்திக் அப்ப ஒரு சோர்ஸ்ல இருந்து வர தகவலை மட்டும் வச்சு நாம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது பெரும் முடிவு அதுவும் சும்மா சாதாரண ஒரு நகர்வு கிடையாது அப்ப நபிசுல்லாஸ்லம் பல்வேறு வழிகளில் வந்து அந்த விஷயம் உண்மைதானா அப்படின்னு நபிசுலாசம் உறுதிப்படுத்துறாங்க இது நமக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினை இப்ப நபிசுலாவசம் என்ன பண்றாங்க இந்த இது உறுதியான பிறகு அன்சாரிகள்ட போய் நபிசுலாஸ்லம் வந்து மசூரா செய்றாங்க அதிலும் அன்சாரிகள் முக்கிய தலைவர்களாகிய சாதுபின் ரபியா ரதியோம் இவர்களுடைய வீட்டுக்கே போய் ஏன்னா இது வந்து சீக்கிரட்டா பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சீக்கிரட்டா பேசுறாங்க ரகசியமா பேசுறாங்க நீங்க அனைத்து தகவல்களையும் சொல்லி இந்த மாதிரி தாக்க வராங்க என்ன பண்ணலாம் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படிங்கறத முழுவதுமாக கலந்துரையாடல் பண்றாங்க இதெல்லாம் சொல்லிட்டு பேசிட்டு இதை யார்டையும் சொல்லிடாதீங்க யாரிடமும் வெளிப்படுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க நபிசாசன் வந்த பிறகு சாதிபின் ரபியா ரதுலான் அவர்களுடைய மனைவி வராங்க என்ன பேசினீங்க நீங்க ரகசியமா இவர் சொல்ல மறுத்துறாரு முழுக்க சொந்த மனைவியா இருந்தாலும் நபிசுரஸ் என்ன பண்றது ராஜீவ் நபிசுராசம் ரகசியமா வச்சுக்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்க கேட்டுட்டாங்களேன்னு சொல்லி இந்த துவா உதுறாங்க அப்ப இந்த விஷயத்தை நீங்க நபிசுராசி உடனே வந்து சொல்றாங்க என்ன பண்றது அவங்களை எதுவுமே நீங்க ஒண்ணு எல்லா விஷயத்தையும் எல்லார்ட்டையும் சொல்லணும் அவசியம் கிடையாது நம்பி சிலம் அந்த தலைவர்கள்ட்ட சீக்கிரம் மசூரா பண்றாங்க அதே போல இந்த சஹாபியும் ஒரு அமானத்து சொன்னா சொந்த மனைவியிட்ட கூட சொல்ல சொல்லறது இல்ல அப்ப ஒரு நம்ம ஒரு ஒரு மூமெண்ட் எடுக்கிறோம் ஒரு விஷயத்துக்கு நாம ஒரு நகர்வு பண்றோம் ஆலோசனை அப்படிங்கறதுலாம் கிடையாது அதே போல நமக்கு கிடைத்த தகவல் அமானத்தாக இருந்தால் அந்த செய்தியை நம்மளுக்கு நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சொல்லக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்ல சொன்னாரு சொன்னா நாம நிச்சயமாக சொல்லக்கூடாது அப்ப இதெல்லாம் நமக்கு இதுல இருந்து எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு படிப்பனை நபிசுலாசம் எப்பயுமே இந்த நீட் நோ பேசிஸ்மாங்க யாருக்கு எந்த தகவல் தெரியுமோ அதை மட்டும்தான் தெரியப்படுத்துவாங்க தேவையில்லாத போயிட்டு நபிசுல்லம் வந்து எதிரில் உள்ள நபர்களை பொறுத்து தான் நபிசுல்லா அந்த ரியாக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத அப்ப யாருக்கு எந்த தகவல் தெரியப்படுத்தணுமோ நபிசுலாசி அவ்வாறுதான் தெரியப்படுத்திருக்கிறாங்க அப்ப நபிசுலாஸ்லாம் திரும்ப என்ன பண்றாங்க படை உறுதியாயிருச்சு வரது உறுதியாயிருச்சு தெரிஞ்ச பிறகு நபிசுல்லா அலிஸ்லம் அனைத்து சகாபாக்களையும் கூப்பிட்டு அங்க வந்து மசூரா பண்றாங்க மசூரா பண்ணும் போது இரண்டு விதமான கருத்துக்கள் வருது முதலாவது கருத்து என்ன மதினாவிலே நம்ம இருப்போம் அவர்கள் கோட்டைகள் தாக்குதல் நடத்துவோம் பெண்களையும் சிறுவர்களையும் கோட்டை மேல வந்து நிக்க வச்சு அம்புகளையும் கல்களையும் எறிவோம் இது வந்து நமக்கு படைப்பலத்தை இன்னும் அதிகமாக்கும் பெண்களும் குழந்தைகளும் கூட பங்கேற்பாங்க அவங்க மேல இருக்கிறதுனால அவங்களுக்கும் ஆபத்து கிடையாது அப்படின்னு ஒரு கருத்து வருது இதுதான் நபிசில அரசுடைய கருத்தாகவும் இருந்தது மேலும் முனாஃபிக்குளுடைய நயவஞ்சகனுடைய தலைவன் அப்துல்லா அப்டினு உபய கருத்து படைபலம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்துல்லாப் நம்ம கிளம்பி போல அவங்க தாக்க அவங்க நம்ம வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு முனாஃபிக்குகள் அவர்கள் இந்த இந்த காரணத்துக்காக சொன்னாங்க இரண்டாவது கருத்து என்னதான் இருந்துச்சுன்னு நம்ம வெளியில போய் பொது போரிடுவோம் எப்படி பத்திரில போரிட்டமோ அதே போல நம்ம பொது எதிரிகளை சந்திப்போம் இமேலும் இந்த கருத்தை வந்து பத்திரில கலந்து கொள்ளாத ரொம்ப வலியுறுத்தினாங்க நம்ம பத்திரில கலந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரிய ஒரு வாய்ப்பை நம்ம தவற விட்டுட்டோமே மிகப்பெரிய ஒரு நன்மையான விஷயத்தை தவற விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து இதை வலியுறுத்தினாங்க இந்த கருத்தை பெரும்பான்மையான சகாபாக்கள் இந்த கருத்தை தான் வலியுறுத்தினாங்க எந்த சொன்னா இந்த கருத்தை வலியுறுத்தி மிக அழுத்தம் கொடுத்தாங்க நபிசுலா அரசுக்கு நபிசுலாசனம் எந்திரிச்சு தன்னுடைய வாழை கீரை போட்டுட்டு போயிட்டாங்க அந்த அளவு அழுத்தம் கொடுத்தாங்க நபிசுல்ல போடுவோம் கருத்துக்கு எதிராக அவர்கள்ட்ட போய் ஹம்சா ரதியுல்லானு அவர்களும் இதே கருத்து தான் இருந்தாங்க நம்ம போய் பொதுவழியில சந்திப்போம் அப்படின்னு அப்ப சஹாபாக்கள் எல்லாம் நீங்க நபிசுல்ல போய் சமாதானப்படுத்துங்க ஹம்சா ரீல்லு யார் நபிசுல்லாவது சிறிய தன்மை இப்ப நீங்க போய் சமாதானப்படுத்தி அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதற்கு நாங்க உடன்பட்டு போறோம் அவங்க சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வாங்க அனுப்பி வைக்கிறாங்க வெளிவந்து எந்த ஒரு நபிக்கும் அல்லாவுடைய எதிரிகளை வீழ்த்துவதற்கு வாழ எடுத்து ஏந்திய பிறகு அதை கீழே போடுவது தகுந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி திரும்ப வாழை எடுத்துட்டு நபிசுல்லா மக்களுடைய கருத்தவே ஏற்றுக்கொண்டு திரும்ப நபிசுல்லா நம்ம பொதுவெளியிலே போய் போரிடுவோம் ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் மிக சிறந்த உதாரணம் இதுதான் கோவமாயிடுச்சு அப்படின்னு போயிடல ஒரு நபிக்கு குப்வார்களை வந்து ஒழிக்காம அல்ல நமக்கும் அவர்களுக்கும் மத்தியில ஒரு தீர்ப்பை வழங்கும் வரை எந்த ஒரு நபிக்கும் தன்னுடைய வாழை கீழே போடுறதுக்கு தன்னுடைய வாழை கீழே போடுவதற்கு அனுமதி கிடையாது அப்படின்னு நம்பி சொல்ல வராங்கல அதே போல ஒரு தலைவர் அவர் கட்டளைட்டா வேற யாருமே மாத்தி பேச மாட்டாங்க இருந்தாலும் அனைவரிடமும் கருத்து கேட்குறாங்க கருத்து கேட்டு அவர்களுடைய கருத்தை ஏற்றம் கொள்றாங்க இப்போ உதவித்தில வாங்க நம்ம போலாம் நம்ம களத்துக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நபிசுல்லா சொல்லம் வந்துட்டு களத்துக்கு சகாபாக்களை கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போகும்போது உணது மலைக்கு அருகில வந்து நம்ம கேம்ப் அமைச்சுக்குவோம் நம்மளுடைய படைத்தளத்தை அமைச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி மஷூர் ஆகுது அங்க வந்து காசியருக்கு தகவல் கிடைக்காம நம்ம போகணும் ஏன்னா காசிர்களுமே அங்கங்க ஸ்பை வச்சிருக்கிறாங்க ஒற்றர்களை நியமிச்சு வச்சிருக்கிறாங்க அப்ப நம்ம போறது காபியர்களுக்கு தெரிஞ்சிட கூடாது அப்ப இந்த பொறுப்பை யார் எடுத்துக்கிறார் எங்களுக்கு தெரியாத மாதிரி மறைமுகமாக ஒரு வழியில போய் நம்ம அவர்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த இடத்துக்கு நம்ம போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் பொறுப்படுத்துகிறான்னு கேட்கும் போது அபு கைசான் ரதியெல்லாம் இவர்கள் வந்து பொறுப்பெடுத்துக்கிறார் அவருக்கு ரூட் நல்லா தெரியும் அப்ப அவர் வந்து நான் பொறுப்படுத்துகிறேன் யார சூலாசுல்ல அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போகும்போது நபிசுல்லா அலட்சம் பொதுவாக போகக்கூடிய வழியில இல்லாம ஒரு விளைச்சல் நிலத்தில் இறங்கி போறாங்க முஸ்லீம் நடிச்சுக்கிட்டு நலவு நடந்தா முஸ்லீம்கள் கூடதுக்கு பிளான் போடக்கூடிய ஒரு முனாபிக் ஆகிய முரபாபின் கைபி அப்படிங்கிற ஒரு கொடிய முனாபிக் உடையது இந்த நிலம் இந்த நிலத்தின் வழியாக தான் விளை நிலத்தின் வழியாக தான் போக வேண்டிய கட்டாயம் ஏன்னா ஒளிஞ்சு போறாங்க தெரியாம அப்ப இந்த விளைச்சல் நிலத்துல ஒருத்தவங்க நடந்து போறாங்களுக்கு விளைச்சல்களுக்கு சேதம் இருக்கும் இப்ப ஒரு படை போகுதுன்னு சொன்னா கண்டிப்பாக சேதம் இருக்கும் இப்ப இதை பார்த்த இந்த முனாஃபி என்ன பண்றான்னு சொன்னா இவன் கண் தெரியாதவன் இந்த முனாஃபிக்கு என்ன பண்றான்னு சொன்னா கடுமையாக ஏசுறான் ஏசிக்கொண்டே ஒரு ஒரு மண்ணை எடுத்து அங்க விளைச்சல் நிலத்தில இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து இந்த இங்க என்னால முடிஞ்சா இப்ப இந்த முகம்மதின் மீது வந்து இந்த மண்ணை நான் வீசுவேன் என்னுடைய விளைச்சல் நிலத்தை வந்து இவர் வந்து வீணாக்கிறாரு அப்படி சொல்லும் போதே சகாபாக்களுக்கு கொலை செய்யாதீங்க அவருடைய கண் குருடு போல அவருடைய மனதும் குருடாக இருக்கு அப்படின்னு நபிசுலி அவர்களை வந்து கட்டுப்படுத்தி திரும்ப படையை வந்து எடுத்து செல்றாங்க இங்க நமக்கு பெற வேண்டிய படிப்பனை என்னன்னு சொன்னா ஒரு தனிநபருடைய சொத்தோ தனிநபருடைய பொருளாதாரமோ தனிநபருடைய உடமையோ உயிரோ ஒரு மொத்த ஜமாத் மொத்த படை மொத்த கூட்டத்துக்கும் இவருடைய இழப்பதாக இருந்தா மொத்த மொத்த கூட்டத்திற்கும் அது பயனளிப்பதாக இருந்தா தாராளமாக இழக்கணும் ஏன்னா இந்த படை போவது மதினாவையே தற்காத்துக் கொள்ளணும் முஸ்லீம் சமூகத்தையே தற்காத்துக் கொள்ள ஒருவருடைய விளைச்சல் நிலம் அதுவும் வந்து மொத்தமாக அழிஞ்சுலாம் போல முழு நிலமும் அழியவும் இல்லை அதே போல இந்த முறை அழிந்தாலும் ஒரு சிறிய பகுதி ஒரு பயண கூட்டம் போகக்கூடிய அளவுக்கு அழியுது அதுவும் இப்போ இல்லைனா அடுத்த விளைச்சல் ஆக போகுது அப்ப அந்த தனிநபர் வந்து நாம என்ன பண்ணணும்னு சொன்னா ஒரு உண்மைத்துக்கு வந்து ஒரு பெனிபிட் கிடைக்கிது அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரமோ உயிரோ செல்வமோ நம்மளுடைய நிலமோ எந்த தனிநபர் சார்ந்த எது இருந்தாலும் நமக்கு அழிவு ஏற்பட்டாலும் உம்மத்துடைய நலனை தான் நம்ம பார்க்கணும் இதில் இருந்து நாம் எடுக்க படிப்பினே இருக்கும் போது படை போய் கொண்டே இருக்கும் போது தலைவர் என்ன பண்ற அப்துல்லா கூட்டமாக சேர்ந்து மூன்றில் ஒரு பகுதி அவர்களை வந்து திரும்ப கூட்டு வந்து மிகப்பெரிய ஒரு பகுதி உகது களத்துக்கு போறாங்க அல்லா வந்து வரும்போது என்ன காரணம் சொல்றான் இவன் வந்து சிறுவர்களுடைய ஆலோசனை கேட்டுட்டு படையை நகர்த்தி அவன் என்ன சொன்னே இருக்கிறதுக்காக ஆலோசனை சிறுவர்களுடைய நாங்க வந்து வரமாட்டோம் யாரெல்லாம் நயவஞ்சகம் என்னும் நோய் இருந்ததோ அவர்களெல்லாம் இந்த முனாஃபிக்கு தலைவனாக இவன் கூட வந்துட்டாங்க அல்லாஹ் இவர்களை பத்தி குறிப்பிடும்போது மூன்றாவது அத்தியாயம் நூத்தி எழுவத்தி ஒன்பதாவது வசனத்தில் குறிப்பிடும்போது அல்லா குறிப்பிட்டு காட்டுறான் அல்லாஹ் இடை நம்பிக்கையாளர்களை ஒருபோதும் வந்து இவர்களோடு கலந்து வச்சிருக்க மாட்டான் தூய்மையானவர்களை வந்து தூய்மை அற்றவர்கள்ட்டமிருந்து அல்லாஹ் பிரித்தே தீர்வான் அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இப்ப தூய்மையானவர்களையும் தூய்மை அற்றவர்களையும் பிரிப்பதற்கு ஒரு பொருளாக இருந்தது இந்த ஜிகாதாக தான் இருந்தது இந்த வசனம் இருக்குது மூன்றாவது அத்தியாயம் நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது இந்த உகது களத்தில்தான் இறங்கியது உகது களம் அதாவது இந்த அல்லாஹுடைய பாதையில் போர் புரிவது ஒரு கருவியாக இருக்குது அப்படிங்கறத நாம் இங்க பாக்க முடியுது மேலும் வந்து அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுறான் நூத்தி வசனத்துல இதே மூன்றாவது அத்தியாயத்துல நூத்தி அறுபத்தி சொல்லி காட்டுறான் இந்த இருச ஆறாறும் மோதி கொள்ளக்கூடிய அந்த நாள்ல உங்களுக்கு வந்த துன்பம் வந்து அல்லாவுடைய நாட்டத்தினாலதான் வந்துச்சு மேலும் வந்து உங்களுக்கு உங்கள வந்து யாரு நம்பிக்கையாளர்கள் யாரு நயவஞ்சகர்கள் அப்படின்னு சொல்லி அல்லா வந்து இனம் கண்டு கொள்வதற்காகத்தான் அல்லா இப்படி இந்த சோதனையை வச்சா இறைவழியில வந்து நீங்க போர் புரியுங்க அல்லது குறைஞ்சபட்சம் உங்களுடைய நகரத்தையாவது பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து கட்டளை வந்தா இந்த நயவஞ்சகர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா இன்று போர் நடைபெறும் தெரிஞ்சிருந்தா நாங்க வந்து கண்டிப்பா நாங்களும் உங்களை பின்தொடர்ந்து வந்திருப்போம் அப்படின்னு இந்த நேவஞ்சவருக்கு கூறுவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹலா தன்னுடைய திருமுறை குரான்ல மூன்றாவத்தி நூத்தி அறுபத்தி ஆறு மற்றும் அறுபத்தி ஏழாம் அவசரத்தில் சொல்லி காட்டுறோம் மேலும் வந்து சொல்றோம் அதே வசனத்துல இவ்வாறு அவர்கள் கூறிய இந்த நேரத்துல வந்து நிராகரிப்போ நிராகரிப்போடு இறை நம்பிக்கைய இறை நம்பிக்கையையும் இவர்கள் வந்து நெருக்கமாக இருந்தாங்க அதாவது இறை நம்பிக்கையை விட குஃபுருக்கு நெருக்கமாக இவர்கள் இருந்தாங்க அப்படின்னு அல்லாத்தலா சொல்லி காட்டும் அப்ப உள்ளத்தை அறியக்கூடிய உள்ளம் அல்ல பாருங்க நபிஸ்லால் சிங் கூப்பிடுறாங்க இறை நம்பிக்கையாளர்களை பாதுகாக்க வாங்க அல்லாவுடைய சொல் உயரணும் அப்படின்னு பாதுகாக்க வாங்க அல்லது உங்களுடைய நகரத்தை பாதுகாத்துக்கணும்னாலும் வாங்க அப்படின்னா போர் நடக்கும் தெரிஞ்சதா நாங்க வந்திருப்போம் அதாவது சாக்குபோக்கு இவங்களுக்கு தேவை நயவஞ்சவர்களுக்கு தேவை அல்லாவுடைய பாதையில் போராடக்கூடாது அதுதான் நயவஞ்சவர்களுடைய உள்ளம் போர் நடக்கும் தெரிஞ்சுதான் நாங்க வந்திருப்போம் அப்படின்னு காரணம் கூறினாங்க அப்படின்னு நல்லா தலாம் சொல்லி காட்டுறோம் இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டு கோத்திரத்தார்களும் ஏறத்தாழ அவங்களும் திரும்ப போறதாக இருந்தது இந்த இரண்டு கோத்திரத்தார்கள் யார் சொன்னா பனு சலிமா மற்றும் பனு ஹாரிஸ் இந்த கோத்திரமும் இந்த நயவஞ்சவர்களோடு சேர்ந்து போறதாக இருந்தது அல்லா அவருடைய உள்ளத்தை திருமறை குரான் அத்தியாயம் உங்கள இரண்டு பிரிவினர்கள் வந்து கோலத்தனம் காட்ட முனைந்த நேரத்தை நினைச்சு பாருங்க அல்லா தான் அவங்களுக்கு உதவி செஞ்சான் அந்த இரண்டு கோத்தா இருக்கும் எனவே இறை நம்பிக்கையாளர்கள் முழுமையாக அல்லாவே அல்லாவே சார்ந்திருக்கணும் அப்படின்னு அல்லா தலா மூன்றாவது அத்தியாயம் இரண்டாவது அப்துல்லா சொல்லிட்டுறாங்க இந்த இரண்டு கோத்திரத்தாருக்கும் இது வந்து ஒரு நெகட்டிவ் தான் இழிவு தான் இவர்கள் வந்து கோழைத்தனம் உள்ளத்துல வர பாத்துச்சு வந்துச்சு அல்லாஹ் இவர்களை பாதுகாத்துட்டான் இவர்களுக்கு உதவி செஞ்சான் அப்படின்னு இந்த இரண்டு கோத்திரத்தை குறிப்பிடுறது நெகட்டிவாக இருந்தாலும் அல்லாஹ் இவர்களுக்கு உதவி செஞ்சான் அப்படின்னு கேமத்தினால் வரைக்கும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை கூறால பதிஞ்சு வச்சிருக்கல்ல அப்ப இந்த இரண்டு கோத்திரத்தாருக்கும் இது மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு தங்களுக்கு இழிவாக இருந்தாலும் அல்லா உதவி அல்லா உதவியை பெற்ற நபர்கள எங்க கோத்திரமும் வருதுன்னு இவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் அப்படின்னு ஜாபிர் பின் அப்துல்லா ரதில்ல சொல்லி அவர் அடுத்ததாக இந்த போர்க்களத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா ரின் காத்தி அப்படிங்கிற ஒரு சிறு வயது சஹாபி நபிசுலம் என்ன பண்ணுவாங்க போர்க்களத்தில் விடமாட்டாங்க போ உயரத்தை பார்ப்பாங்க உடலை பார்ப்பாங்க சிறுவரா இருந்தா அனுச்சிருவாங்க இப்ப இந்த சகாபியையும் திரும்ப பூன்னு அனுப்புறாங்க உடனே இந்த சஹாபி என்ன பண்றான்னு சொன்னா யாரா சொல்லா நான் வந்து அம்பு எழுதுறதுல வந்து ரொம்ப தேர்ந்தவன் நான் நல்லா அம்பு எய்வேன் நீங்க என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அம்பு எழுதி காமிக்கிறார் அம்பு எழுதி காமிச்சு அருமையான முறையில் பயிற்சி செஞ்சு வச்சு அருமையான முறையில் அம்பு எழுதார் இப்ப நபிசுல்லாஸ்லம் இவரை ஏற்றுக்கொள்றாங்க நீங்க கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு சமூரார் நதியில்லானோ இவரும் ஒரு சிறுவயதி சகாபி இவருடைய ஃப்ரெண்டு நண்பர் இவருடைய இருக்கிறவர் இவருட தந்தைகிட்ட போய் சொல்லி அதாவது வளர்ப்பு தந்தைகிட்ட போய் சொல்லி அவரை மட்டும் படையில சேர்த்துக்கிட்டாங்க என்னையும் சேர்த்துக்க சொல்லுங்க நானும் வந்து நல்ல பயிற்சி எல்லாம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு நபிசுல போய் சொல்றாங்க வளர்ப்பு தந்தை நபிசாசம் சிறுவர் வேணாம் அப்படிங்கிறாங்க இல்ல நான் ராபாவோட மல்யுத்தம் பண்ணுவோம் யாரு ஜெயிக்கிறாங்க நான் ஜெயிச்சுன்னு சொன்னா என்னை நீங்க படைக்கு போங்க அப்படின்னு சொல்லி இரண்டு பேரும் மல்யுத்தம் செய்யறாங்க சமூரா ரதில்லானும் ஜெயிச்சிடுறாங்க அப்ப இவரையும் நபிசுராசம் படையில சேர்த்துக்கிறாங்க இப்ப அவர்களுக்கு ஆர்வத்தை பாருங்க அல்லாவுடைய பாதையில் போரிடணும் அல்லாவுடைய பாதையில் மரணிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அவ்வளவு ஆர்வமாக இருந்துச்சு மேலும் இங்கே நாம படிப்பினை பெற வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா சிறு அவர்கள் பயிற்சியும் பெற்றிருந்தாங்க அவர்களை போர்க்களத்தில் பயன்படுத்திக் கொண்டாங்க படிப்பினைகள் அப்ப நபிசுல்லா வந்துட்டு படையை மூன்று பிரிவாக பிரிக்கிறாங்க ஒரு படைக்கு முசபுமையும் இன்னொரு கூட்டத்துக்கு படை கூட்டத்துக்கு உசை பின் குதைர் ரதியில்லானோயும் இன்னொரு கூட்டத்துக்கு ஹப்பா பின் முந்திர் ரதியில்லானோ இவர்கள் மூன்று பேரையும் தலைமை தாங்க வைக்கிறாங்க இவர்கள் மூன்று பேரும் தலைமை தாங்குறாங்க மூணு படைக்கும் உகதயுத்தத்திற்கு உக்த அதாவது உகது கலத்திற்கும் இந்த படை நிக்கிறதுக்கும் பின்னாடி ஒரு குன்று இருக்கு ஒரு மலை இருக்கும் இப்ப அந்த மலையில வந்து ஒரு அம்பது பேர்த்த நிப்பாட்டுறாங்க நபிசுல்லா அலுவலாம் இந்த ஏழுநூறுல ஐம்பதுங்கிறது மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை பேசுல்ல சொல் பின்னாடி இருந்து தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குறைசிகள் நீங்க ஐம்பது பேரும் மேல இருந்து அம்பு எயணும் கண்காணிச்சு இருக்கணும் பின்னாடி இருந்து தாக்கினாங்கன்னு சொன்னா தாக்க வந்தாங்கன்னு சொன்னா நீங்க அம்பு எய்வதற்கு தயாராக இருக்கணும் அதே போல நாங்க வெற்றி அடைந்துட்டாலும் நீங்க வந்துடக்கூடாது தோல்வி அடைந்துட்டாலும் வந்துடக்கூடாது நாங்கள் வெற்றியடைந்து கனிமத்தை பெற்றுக் கொண்டிருக்கும் போதும் நீங்க வந்து தோல்வி அடைந்து எங்களுடைய பிணங்களை பருந்துகள் சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் இறங்கி வந்துடக்கூடாது கட்டளை இட்டு வந்துடக்கூடாது கட்டளையிட்டு அப்ப இந்த ஐம்பது பேர் அந்த குன்றின் மேல் நிக்கிறாங்க அடுத்ததாக இந்த பாருங்க அபு சூப்பியான் அபு சூப்பியான் அதாவது குறைசிகள் காஃபிர்கள் குஃபார்கள் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க என்னென்ன சூழ்ச்சிகள் பண்றாங்க அப்படிங்கிறத பாருங்க அப்போ சூஃபியான் என்ன பண்ணுறாரு சொன்னால் அன்சாரி சகாபீட்டை போயிட்டு ஒரு சகாபீட்டை போய் சொல்கிறாங்க உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பகையும் கிடையாது நீங்கள் நவுந்துக்கோங்க நீங்கள் பின் வாங்கிட்டு போயிடுங்க ஆல்ரெடி முனாஃபிக்கு போயிட்டாங்க நீங்களும் போயிடுங்க அன்சாரிகளும் போயிடுங்க எங்களுக்கும் அந்த முகாஜர்களுக்கு மட்டுந்தான் இன்னைக்கு நாங்கள் ஒரு கை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேரன் பேசுகிறாங்க மண்டே கழுவுரை அபு சூழலி மக்கள் தலைமை தாங்கியும் வந்தார் சஹாபி சொல்றாரு உங்களை பத்திரிகை தெரியாதா முன்னாடி நபியை வந்துட்டாங்க நபியை அனுப்புங்க இல்லனா உங்களை உங்களுடைய பெண்களை உங்களை கொண்டு உங்களுடைய பெண்களையும் குழந்தைகளையும் நாங்கள் அடிமைப்படுத்துவோம் தோழர் வந்து உறுதியாக பதிலளிக்கிறார் மேலும் வந்து அடுத்து பாருங்க இன்னொன்னு இன்னொரு சகாபி அதாவது இதே போல பல சகாபாக்களையும் அவங்க அப்ரோச் பண்றாங்க இதெல்லாம் வேலைக்காகல அப்படின்ன பிறகு என்ன பண்றாங்க சொன்னாங்க ஒரு இரண்டு நபர்களை வந்து அனுப்புறாங்க அபு அம்ர் அப்படிங்கிற நபரையும் பாசிக் அப்படிங்குற நபரையும் இவர்கள் இரண்டு பேருமே யாருன்னு சொன்னா இவர்கள் வந்து முன்னதாக இருந்தாங்க மதினாவில் வந்து அரபுகள் குறைசுகள் கிடையாது அதிலும் குறிப்பாக இது அபு அம்ர் அப்படிங்கிற இந்த நபர் யாருன்னு சொன்னா இவருடைய பெயரே புனிதமானவர் அர்த்தம் மக்கள் இவருக்கு பட்ட பேர் வச்சு புகழுக்குரியவரே வச்சு கூப்பிடக்கூடிய அளவிற்கு இவர் ரொம்ப போற்றத்தக்க நபராக இருந்தார் அன்சாரிகள் மத்தியில் அவுஸ் கசரஜ் கோத்த என்ன பண்ண இந்த நபர் என்ன பண்ணிசுல்லா மதினாவிற்கு வந்த பிறகு இவருக்கு கண்ணியம் கிடைக்கல மரியாதை கிடைக்கல அப்படின்னு உடனே மதினா விட்டு வெளியேறி போயிட்டார் குறைசியுடைய படை வருதுன்னு தெரிந்த உடனே குறைசிகளுடைய படையில வந்து சேர்ந்து கொண்டார் இந்த நபர் இவரை அனுப்பி அந்த நேரத்தில் கண்ணியத்திற்கு உரியவராக இருந்தாரே இவரை அனுப்பி நம்ம வந்து அவர்களை வந்து நம்ம பிரெயின் வாஷ் பண்ணி பார்ப்போம் அன்சாரிகளை அப்படின்னு போய் அன்சாரிகள் இடத்துல இவரும் போய் பேசுறாரு நீங்க அவங்க படையை பின்வாங்கிட்டு போயிருங்க அன்சாரிகள்லாம் போயிருங்க முகாஜர்களை அவங்க வந்து ஒரு கை பார்த்துக்குவாங்க சொன்ன உடனேயே அவர்கள் வந்து முடியாதுன்றாங்க அதுவும் கடுமையாக அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க இவர் எதிர்பார்த்து வந்தது நமக்கு முன்னாடி கொடுத்த கண்ணியத்தை இப்பயே கொடுப்பாங்க அப்படின்னு அவர்கள் அவமான அனுசாரி தோழர்கள் அவமானப்படுத்தி அமைச்சர் இவரும் சாபம் நாங்க போனதுக்கு பிறகு உங்களுக்கு ஏதோ வந்து ஒரு நாசம் ஆயிடு நாசம் உண்டாயிருச்சு உங்களுடைய நீங்க வந்து ரொம்ப மோசமானவர்கள் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி இந்த நபரும் வந்து ஏசிட்டு போயிடுறாரு அப்ப இங்க பாருங்க என்னென்ன விஷயங்கள் வந்து இவங்க டிரிக் பண்றாங்க காபிர்கள் என்னென்ன வழிகளில் வந்து நேரடியாவும் தாக்குறாங்க உளவியல் ரீதியாக தாக்கல் தாக்குதல் நடைபெறுது பின்னாடி ஆள் அனுப்பி அவர்கள் பின்னாடி இருந்து போயிருங்க முன்னாபிக்க வழியாகவும் தாக்குதல் எந்தெந்த வழிகளில் இவர்கள் தாக்குதல் தொடுக்கிறாங்க அப்படிங்கிறத இதே விஷயம் நடக்குதா இல்லையா முஸ்லீம்களை வைத்து இப்படி ஒரு கூட்டத்தை ஒடுக்கிறதுக்காக இன்னொரு கூட்டத்தை உருவாக்கணும் இவன் மீது இவன் தீவிரவாத பட்டம் இவன் தீவிரவாதிகள் அப்படின்னு முஸ்லீம்களாலே இவர்களுக்கு பட்டம் கொடுக்க அன்று குறைச்சிகள் என்ன பண்ணாங்களோ அன்று மக்கள் யூதர்களை என்ன பண்ணாங்களோ மதினத்து யூதர்கள் என்ன பண்ணாங்களோ பக்கத்து குறைசிகள் என்ன பண்ணாங்களோ மதினாவை சார்ந்த முனாஃபிக்குகள் என்ன பண்ணாங்களோ அதே இதை பண்றாங்களா இல்லையா நாம் நம்மளும் எத்தனை முனாஃபிக்குகள் இன்னைக்கு இருக்கிறாங்க முனாபிக்குகள் இருக்கிறாங்களே நம்மள ஒரு ஊராம இருப்பாங்க தொழுவாங்க ஜமாத்தாக தொழுவாங்க நபிசாச காலத்து தொழுகாங்க நோன்பு வைப்பாங்க ஹஜ்ஜி செய்வாங்க ஏன் ஆலிம்களாக கூட இருப்பாங்க முனாபிக்குகள் முஃப்தியாக கூட இருப்பாங்க பிரித்து காட்டக்கூடிய சூழ்நிலை சகாபாக்கள் உறுதியாக இருந்தாங்களே அதே மாதிரி இன்றைய உண்மை இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை நாம் ஒவ்வொருத்தரும் கேட்டு பார்க்கணும் அதே சகாபாக்கள் போன்று நம்மையும் அல்லாஹால் ஆக்கி அருள வேண்டும் என்று துவா செய்தவனாக இன்றைய வரலாற்று தொடர் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன் வாகரத்தவன வடிகந்தாய் ரபிலாளி அடுத்தடுத்த அமர்வுகள்ல உபது கலந்து நடந்த வரலாற்று பதிவுல பார்ப்போம் அலாமிக்கம் வரமத்துள்ள வரோம்